ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம சேவாயே யோகப்போ புராத்தனே சாச்சேத்தி ரியேத்துத்தமான் மேலும் தொடர்ந்து அர்ஜுனிடத்தில் இந்த ஞான பரம்பரையோட மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் யோகா புரோக்தா அப்படிங்கிறார் மயான்னா என்னால் அயம் யோகா இப்ப நான் உனக்கு உபதேசம் பண்ணினேனே இந்த கர்மயோக உபாயத்தை உடைய ஞான யோகத்தை மூன்றாவது அத்தியாயத்தில் விளக்கி சொன்னேனே லோகேஷ்மின் திவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக புராதனகான்னு இங்கே சொல்கிறார் அர்ஜுனா சயேவயோகா அன்னைக்கு இவ சூரியனுக்கு எந்த ஒரு உபதேசத்தை நான் பண்ணினேனோ சிருஷ்டியோட தொடக்கத்தில் அது இடையில் இந்த சம்பிரதாயம் குறைஞ்சு போனத்துனால கடைப்பிடிக்கிற ஜனங்கள் குறைந்து போனதினால உனக்கு அதே உபதேசத்தை நான் பண்ணியிருக்கேன் உன் மூலமாக உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறதா நாம் எடுத்துக்கணும் ஏன்னா சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கிறவருக்கு கிடைக்கிற ஒரு நன்மை உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் அர்ஜுனனுக்கு பண்ணுற உபதேசம் பகவான் அர்ஜுனன் மூலமாக தன்னுடைய அவதாரத்தினுடைய உயர்ந்த நோக்கமாகிய வேத ஞானோபதேசத்தை பண்ணுறார் மனசை பக்குவப்படுத்துகிறதுக்கும் உண்மையை அறிந்து கொள்வதற்கான உபதேசத்தையும் அழகாக பண்ணியிருக்கார் அதை இன்னும் நிறைய தொடரப்போகிறார் அதே யோகத்தை தான் சொன்னேன் கருத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லை சொற்களை வேணால் மாற்றி அமைக்கலாம் உதாரணங்களை மாற்றி அமைக்கலாம் கருத்தெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியா இதானியம் சகாயேவ யோகா அதிய புரோக்தா உனக்கு நான் சொன்னேன் தேன்னா உனக்குன்னு அர்த்தம் புரோக்தா உபதேசிக்கப்பட்டது சூரியனுக்கு சொன்ன அதே யோகத்தை தான் உனக்கு உபதேசம் பண்ணினேன் எதுக்காக உனக்கு பண்ணினேன் தெரியுமா உனக்கு அதுக்குள்ள தகுதி இருக்குது அந்த தகுதி இருக்கிறதுனால தான் இதை சொன்னேன் தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்கிறது வீணாக போயிடும் வேஸ்ட் ஆகிடும் ஆக என்னால் சொல்கிறார் மே பக்தஹா சி என்ன நீ சரணாகதி பண்ணி அகம் தே மாம் ஷாதினு சொல்லி ஷரணாகதி பண்ணி கேட்டதுனால தான் இந்த உபதேசத்தை நான் பண்ணினேன் என்னிடத்துல ஒரு தூய்மையான அன்போடையும் நீ இருக்க சகாச்ச எனக்கு சம வயசில் இருக்கிற என்னுடைய உறவினனாக இருக்கிறாய் நண்பனாக இருக்கிறாய் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா எனக்கும் நீ உபகாரங்கள்லாம் பண்ணுகிறாய் அப்படின்லாம் இதுக்கு பெரியவர்கள் பொருள் சொல்கிறார்கள் பகவானுக்கு உபகாரம் நம்மளால் தேவையில்லைங்கிறது உண்மைதான் இருந்தாலும் உலகியல் விஷயங்களில் நண்பர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்கிறதுங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீ பக்தனாக இருக்கிறாய் சரணாகதி பண்ணி இருக்கிறாய் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் எனக்கு நண்பனாகவும் இருக்கிறாய் சொல்கிறோம் இல்லையா துவமேவ மாதாஜ பிதா துவமேவ துவேவ பந்துஷ்ட சகாத்வமேவன் நம்ம குருவை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அதனால் குருவே இங்கே சொல்கிறார் நீ எனக்கு நண்பன் அது மாத்திரம் இல்லை ஏத்தது உத்தமம் ரகசியம் இது சாதாரண ரகசியம் இல்லை மனசை பக்குவப்படுத்துறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது உலகத்திலேயே யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் எல்லாரும் புலனின் இன்ப பொருள்களையே நாடி போய்கொண்டிருக்கிறார்களே தவிர இன்பமாக வாழ்கிறத்துக்கான சக்தி நம்முடைய அறிவாற்றலினாலும் மனப்பக்குவத்தினாலும் தான் இருக்குதுன்னு யாருமே கவனிக்கிறது இல்லை எதையோ பார்த்துட்டு இருக்கோமே தவிர நமக்குள்ளேயே ஆழ்ந்த சக்தி புதைந்திருக்கிறது நமக்கும் அமைதியை வரவழைச்சிக்க முடியும் உருவாக்கி கொள்ள முடியும் உலகத்துக்கும் அமைதியை கொடுக்க முடியுங்கிற அந்த பெரிய உண்மையை சொல்கிறது தான் இங்கே உத்தமம் ரகசியம்ங்கிறார் பகவான் ஆக ஏத்தது ரகசியம் உத்தமம் ரகசியம் ரகசியத்திலேயே இது உயர்ந்த ரகசியம் ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் லௌகிக விஷயங்களாக இருக்கலாம் ரகசியம்னு சொன்னால் மந்திர சாஸ்திரத்தை சொல்கிறது கூட ரகசியம்னு சொல்கிற வழக்கம் ஆனால் இந்த மையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை முறை யான் எனது என்னும் செருக்கை அறுக்கும் முறை இதெல்லாம் தான் உயர்ந்த ரகசியம் இந்த ரகசியத்தை எடுத்து சொன்னாலும் நிறைய பேரால் வாங்கிக்க முடியாது புரிஞ்சிக்கிறது கடினம் அந்த பக்குவம் இருந்தால் புரியும் பக்தனாகவும் பகவானையே எல்லா விதத்திலேயும் சரணாகதி பண்ணி உற்ற தோழனாகவும் பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணினாத்தான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும் ஆகவே அந்த அர்த்தத்தில் பகவான் இந்த ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார் இந்த ஞானத்தினுடைய அருமை பெருமைகளை நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகவான் வேதவியாசர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவது போல நம்ம எல்லோருக்கும் இதை சொல்கிறார் இந்த சிருஷ்டியில் ஆரம்பத்திலிருந்தே இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை ஞானம் யான் எனது எனும் செருக்கை நீக்குகின்ற ஞானம் எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காணும் அறிவு பரம்பரை பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த சுலோகத்தினுடைய சிறந்த உபதேசம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருக்கும் ஞானத்தை பரிபூர்ணமாக வழங்கி எல்லோரும் ஆனந்தமாக இருப்பதற்கு அனுகிரகம் பண்ணட்டும் நன்றாக நான் பிரார்த்தனை பண்றேன் சயவாயம்ய